வலிமாறு வருங்க ஈ சம்பந்தமா கேட்டீங்க எதை நேசர்களுக்கு நம்ம குரான் ஓதி அது நன்மையை சேர்த்து வைக்கிறோம் ஈசால் சவாப் இதை தாராளமாக நம்ம செய்யலாம் இது இறை நேசர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறது இல்லை மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இதை செய்யலாம் ஏன்னா அவங்க கபுரல நாம் ஏதாவது நல்ல காரியம் செய்ய மாட்டோமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கூட சொல்றாங்க இல்ல ஒவ்வொருவரும் ஒரு துவா செய்ய மாட்டாங்களா நமக்கு எதாவது நல்ல கதை செய்ய மாட்டாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு துவா போய் சேர்ந்துட்டா இந்த உலகம் உலகத்திலே இருப்பவைகள் எல்லாம் கிடைத்தால் கூட அவ்வளவு மகிழ்ச்சி மாட்டாங்க இது நாம் செஞ்சு அந்த துவா மூலம் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு தேவை அந்த இடத்துல சவாபுங்கிறது நீங்க குர்வானிங்க குர்வான ஓதியும் சேர்த்து வைக்கலாம் புகார்ல இருக்கிறது அது நோன்போய்த்தும் நன்மை சேர்த்து வைக்கலாம் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹஜ்ஜு செஞ்சும் நன்மை சேர்த்து வைக்கலாம் அதுவும் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இறை நேசர்கள் மற்றும் மூமையான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் நல்ல காரியத்தை செய்யலாம் இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்து நீங்க கேட்டீங்க இந்த இறை நேசர்களை உதவிக்கு அழைத்து பாதுகாப்பாங்க அவங்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு நல்லடியா ஒரு ஒரு மூணா நம்ம பாக்குறோம் வச்சுக்கோங்களேன் உலகத்துல மோத்தா போல உயிராக மனிதரை எனக்கு அவனையும் துவாசிங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவான் சொல்லலாம் சொல்லலாம் அதுதானே அங்கே நடக்குது அங்க இதே நேச இருக்கா அதுதான் போய் சொல்றோம் துவாசிங்க துவா செய்ய சொல்றது இல்லையே நீங்க அதுவே காங்கன்னா கேட்கறாங்க அப்படி கேட்டாலும் துவா செய்ங்க அர்த்தம் காரணம் என்ன ஒரு மூமியுடைய நம்பிக்கையை எல்லாமே அல்லா செய்யறாங்கிறதான் அல்லாவை தவிர யாருக்கும் சக்தி இல்லைங்கிறதா ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நம்பிக்கை காரணம் இறைவன் சொல்லும் பொழுது அண்ணல் கூவத்தை இல்லாகி ஜம்மி ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அப்படித்தானே நம்ம நம்பிருக்கிறோம் நாங்களும் அப்படிங்கிறது நீங்க நம்பிருக்கிறீங்க அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் முடியும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா ஒரு இறைசரை பார்த்து எனக்கு அந்த உதவி செய்யுங்க ாலும்ட நமக்கு உதவி உதவி செய்யக்கூடியவன் அல்லா ஒருவன் மட்டும்தான் ஒரு மூமியுடைய அடுத்ததாக இப்படியெல்லாம் வேண்டுகோள் வைக்கலாமா என்று அதுக்கு ஆதாரம் இருக்கிறது உமர் அலி அல்லா ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சேற்பட்டு போச்சு பிலா லிபனல் ஹாரிஸ் அலி அல்லா ஒன் அவர்கள் நபீல் நாம் சல்லா அலி சல்லாம் அவருடைய ரவுதா ஷெரீபுக்கு போறாங்க அவருடைய கபருக்கு பக்கத்துல நின்றுகிட்டு முறைகிறாங்க இஸ் தஸ்தையில் யார சொல்லா யார சொல்லா உங்க உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க மழை இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க என்னெல்லாம் சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க நபி நாம் சல்லல்லா அலிஸ்வரம் அவர்கள் அந்த தோழருடைய கனவுல போய் மலை பொழியும் அப்படிங்கிறாங்க உமர் அலி அல்ல வண்ணு நான் சலாம் சொன்னதா கூறுங்க என்றும் சொல்றாங்க இந்த அதி இப் சேபால பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ சஹாபா பெருமக்கள் நேரடியாக இஸ்லாமிய பாடத்தை அல்லவா அந்த ஒரு தேவைக்கு போய் முறையிறாங்க அப்படிங்க புரிஞ்சுக்கிறான் சரி கூடும் இருந்ததுனாலதான் போய் நம்ம சொல்ல வேலை செல்லும் கனவுகள் வந்து மழை பொழியும் கேட்டதுக்கு பதில் கூடானங்க கனவுல போய் என்ன சொல்லிருப்பாங்க ஏங்க என்னட வந்து கேட்டீங்க மலைய அப்படின்னு தான் சொல்லி இருக்கணும் என்ன சொல்றாங்க மழை பொழியும் இதெல்லாம் ஆமாக்கப்பட்டது தான் சார் அல்லாவும் கொடுத்தான் அதுவும் அந்த இவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு மழை பொழிந்தது அப்படி இருக்குது சார் இதுவெல்லாம் ஒரு சாவி போய் சொன்னது அல்லாவுக்கு பிடிக்காது சொன்னா அல்லா மழையை கொடுத்துருப்பானா அல்ல கொடுத்துட்டான்ல அப்ப அதனால மூமீன்களான நாம் புரிந்து வேண்டும் கொடுக்கிற சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் மற்ற ஒரு கேட்கிறது வாங்கறது எல்லாம் வெளிப்படை காரணங்கள் தான் இப்ப நமக்கு ஒரு ஆளுக்கு பசிக்குது அல்லாதான் ரி தர்றான் பசிக்கிற ஒரு ம போய் யா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு இவன் சிரிக்கும இல்லையே ஏன் அல்லாதான் அந்த ஆள் மூலமா குடுக்க போறான் அவ்வளவுதான் அப்படித்தான் இவரே நேசர்கிட்ட முறையிட்டாலும் அல்லாதான் உங்களுக்கு கொடுக்க போறான் இவங்க எல்லாம் உங்களுக்கு வசீலா அவங்ககிட்ட போய் முறையிட்டா அல்லாட்ட நமக்கு கேட்டு துவா செஞ்சு வாங்கி தருவாங்க அதன் தாராளமாக வேண்டுகோள் வைக்கலாம்